நம் பாவங்களை மன்னித்து நம்மோடு எப்பொழுதும் இருக்க விரும்பும் சமாதான பிரபுவுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் வாழ்த்துக்களை புதிய இருஸ்லிம் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் ஏன் மனித அவதாரம் எடுக்க வேண்டும் இயேசுவின் பிறப்பினால் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு எப்படி கிடைத்தது என்ற மெய்யான வழியை உங்களுக்கு வருகிறார் புதிய எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சமாதானத்தின் பிரபு உங்களுக்கும் சமாதானம் தருவாராக ஆமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு புதிய சபையின் சார்பாக எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்தன்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததனுடைய முழுமையான நோக்கத்தை நம்மில் திருச்சபையில் அவர் நிறைவேற்ற சுத்தம் கொண்டிருக்கிறதற்காக அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக அதை எழுவையாக இந்த பிறப்பின் தினத்தை இயேசுவின் பிறப்பின் தினத்தை பற்பல வகையிலேயும் இன்று உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் இயேசு கிறிஸ்து என்ற பெயருடையவராக ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அந்த பெயருடைய அர்த்தம் என்ன அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்கிறதை உணர்ந்தவர்களாக நாம் தேவனை ஆராதிக்க கடவுள் முகமே சுத்தம் கொண்டிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலையலோய்யா ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் ஒன்றல்ல ஆயிரம் நாமங்கள் சொன்னாலும் அவரை போற்ற முடியாது என்று பக்தன் பாடுகின்றார் அவர் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தேவர் அவருக்கு ஒரு பெயர் அல்ல அவர் எந்த பெயரால வெளிப்பட்டாரோ அந்த நோக்கம் பூமியிலே நிறைவேற்றப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் அதுபடினால அதாவது யோசி என்று சொல்லப்படுகிற அவருக்கு அதாவது தேவ அருளப்பட்ட வார்த்தையை நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஹலையிலா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இது என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு அறிவித்தார் இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன என்று அவர் சொல்கிறத பார்க்கின்ற வாசிக்கலாம் மத்திய முதலாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்றை ஒருவர் வாசிக்கலாம் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்குமாரனை கன்னிமரிய பெறுவார்கள் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரெட்சிப்பார் மகிமை உண்டாவதாக இயேசு என்ற நாமத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால் அவர் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரைவனுக்கு மைமை உண்டவராகிஸ்து பிறப்பை நாம் அனுஷிக்க முடியாத தேவ சமூகத்தில் ஆண்டவராகி லோகத்தில் எதற்காக வந்தார் என்று அநேகர் அறியாமல் இந்த நாட்குள்ள பண்டிகைகளை எப்படி எல்லாமோ கொண்டாடுகிறது நாம் பார்க்கின்றோம் நாமும் கடந்த காலத்தில் அவனமாகவே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடினோம் என்பது மக்களும் தெரியும் இந்த நாட்களில் வெளிப்பட்ட உண்டாவதாக உங்களிடம் எண்ணிலும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அதற்காக அதிகம் நன்றி சொல்ல வேண்டும் பெயரிட வேண்டும் என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ஒன்று முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் ஏன் விட வேண்டும் என்ற அர்த்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் வாசிக்கலாம் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது வேறவனுக்கு மகிமை உண்டாவதாக எதற்காக வந்தார் பாவிகளை ரூ இன்றைக்கும் அவரை குடிலில் வைத்து பாராட்டுகின்றார்கள் இன்றும் அப்படித்தான் பண்டிகையை ஆசிரிக்கின்ற மக்கள் சந்தோஷத்தை கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் நாளை பத்திரிகை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதாவது கிறிஸ்தவ பண்டிகையின் மூலமாக மதுக்கடையில் இவ்வளவு வியாபாரம் அதாவது சினிமா தியேட்டரில் இவ்வளவு வசூல் என்கிற செய்தி நீங்கள் நாளை தினத்திலே பத்திரிகை அறிகிறீர்கள் ஆண்டவர் வந்து மனிதரை பாவம் அவர் வரவில்லை அவர் வந்த பாவிகளை ரஷிக்கும்படியாக வந்தார் அவருக்கு அவர் மனிதனுடைய பாவங்களை நீக்கி அந்த ரீயத்தை நினைவுகூர் முடியாக வந்திருக்கின்றோம் அதாவது தொட்டில் இருக்கிற அந்த ஆண்டவர் நினைவுகூற வரவில்லை அவர் வந்ததனுடைய நோக்கம் இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சிக்கும் அவர் தோன்றினார் என்று நாம் வேதத்திலே காணுகின்றோம் அலேலுகா அதாவது மனிதன் பாவத்தினால பாவத்தின் மிகனாலு ஆதாமனுடைய மீறல் எல்லாரும் பாவத்தில் சிறைபட்டு போனபடியினால மனிதன் சமாதானத்தை அளந்துவிட்டு சுகம் இல்லை பின்தங்கிருக்காம் காண்கின்ற பாவங்களை மன்னித்து மனிதனுடைய நீக்கி அவனை ரட்சிக்கும் அவனுக்கு என்ன உண்டாகிறது சந்தோஷம் உண்டாகிறது வயல்வழியில வந்தேத்துக்கொண்டிருக்கிற நேரத்தை காத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் தேவதூதனும் அதாவது பரமசேவைகளும் வந்து அங்கே இப்படி அவர்களுக்கு நர்ச்சியை அறிவித்தார்கள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நர்ச்சியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இது கர்த்தராகி ரட்சகர் உங்களுக்கு அந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சகரின் மூலமாக அவருடைய நாமத்தினார பாவம் மன்னிப்பை யார் பெற்றுக்கொண்டு இருக்கின்றது மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அருமையான பிள்ளைகளை அன்றவராகிஸ்து அதாவது எந்த பெயர் அவருக்கு ஏன் விடப்பட்டது என்றால் அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அவர் மனிதனுடைய பாவங்களை இயேசு என்று பெயரிட வேண்டும் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நீக்கிப்பார் பாவத்தோடு ரொம்ப இன்று பண்டிகைகள் எப்படி எல்லாமோ தேசத்தில் அதாவது சண்டை எத்தனையோ வீட்டிலே சமாதானம் இல்லை காரணம் நல்ல வஸ்திரம் இல்லை உயர்ந்த வஸ்திரம் இல்லை நல்ல ஆகாரம் இல்லை மற்றும் வெளிப்படையான ஆசாரங்களை எதிர்பார்த்து அவைகளை குறைபடும் போது அந்த சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள் ஆனால் இங்கே ரச்சனையா சந்தோஷம் இருக்குது பாருங்க அது மனிதனிலே எப்பொழுதுமே நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்கின்றது உலகத்தில் வந்தால் அந்த ரட்சிப்பை அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இரத்தம் என்று சொல்லு உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்றெல்லாம் இன்று பிரசைக்கிற நிலையை நான் பார்த்துக் ஆனால் இங்கு கத்துடைய வேதம் என்ன சொல்கிறேன் என்றால் அதாவது பிறந்த நிமிடத்தில் அவருடைய தரிசனமாக சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே சுவாசிக்காத பாருங்க நீயோ பாலகனே உன்னதமானுடைய திருக்க தரிசி எனப்படுவாய் கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே உருக்கமான இறக்கத்தினாலே ஜனத்துக்கு பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து ரட்சகர் பூமியிலே பிறந்திருக்கின்றார் ஒரு ரெண்டு வாரமாக கேரள சர்வீஸ் என்று தெருவாக இந்த செய்தி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது இந்த சத்தம் எங்கு துறைத்தது இன்று அதாவது இந்த ரச்சகர் பூமியிலே பிறந்திருக்கிற எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி எங்கும் அறிவிக்கப்பட்டதை நாம் அறிவோம் அந்த ரட்சிப்பை மனிதர் எப்படி பெற்றுக் கொள்வது என்கிறதற்கு வழிகாட்ட வேண்டும் அதாவது வழியை காண்பிப்பாய் ஜனங்களுக்கு என்று ஹலே இலையா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய தெரியப்படுத்த அவருக்கு முன்னாக அந்த ரட்சணத்தில் அந்த ரட்சகராகிய இயேசுக்கு முன்பாக சென்று இந்த ரட்சிப்பின் வழியை நீ காண்பிப்பாய் அறிவிக்கப்பட்டது அந்த ரட்சிப்பின் வழி காண்பிக்கப்படவில்லை என்று நாம் காணுகின்றோம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ரட்சிப்பின் வழி என்ன என்று தெரிந்தவர்கள் தான் அந்த ரட்சிப்பின் வழியை மனமே காண்பிக்க முடியும் என்று நாம் காணுகிறோம் பிதாபாகிய தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்று நாம் காணுகிறோம் இதோ ரட்சர் வருகிறார் அவருக்கு வழியை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் வழியை காண்பிக்க அவருக்கு முன்பாக செல்வாய் என்ற வார்த்தை அறிவிக்க பட்டது அந்த தெரிந்து அதாவது நீக்கி வர் என்று நாமத்திற்கு பெர் அருமையான கத்துணை பிள்ளைகளே அந்த பெற்றிருக்கிற அனுபவம் மகா பெரியது அந்த ரட்ச அந்த இரட்சருடைய அவருடைய நாமத்தினால அவர் நமக்கு சம்பாதித்து வைத்த அந்த நான் பெற்றுக் கொள்வதே இன்று சபையின் மூலமாக பரச tudo தேப மனிதர்கள் மூலமாக அவைகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவருக்கு அதிகம் நன்றி சொல்வமாக நாம் செய்தி அறிவிப்பது அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல அந்த இயேசு இந்த லோகத்தில் வந்த நோக்கம் நம்மளே பரிபுரணமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்கிறது அந்த அனுபவத்தை பெறாத மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு இந்த காலவேளையில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் தினமாகியே இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் கடந்து வந்து அவர் முதலாவது பண்ணிய பிரசங்கம் என்ன என்றால் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவேர் வாசிக்கலாம் மறுநாளிலே யோவான் தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று காண்பித்தார் அதிகாரம் ஒன்று வாசிக்கலாம் ரஷ்ப்பின் வழியை காண்பிப்பார் ரட்சிப்பின் வழியை காண்பிக்க வருகிறார் உலகத்தில் மருமக்குள்ள பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சகர் வருகிறார் என்கிற செய்தியை அறிவி நியமிக்கப்பட்டார் அவர் முதல் பண்ணிய பிரசனம் என்ன என்றால் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் என்று அவர் அறிவித்தார் அதுதான் லட்சத்தின் வழி அதாவது பழைய வாழ்க்கையோடு இருந்து கொண்டு பண்டிகை ஆசிரியர்கள் அந்த இரட்சகரை அறிந்து கொள்ளவில்லை அந்த ரக் நோக்கம் அவளை நிறைவேறவில்லை அந்த இயேசு என்கிற நாமத்தினுடைய அந்த மகத்துவம் அப்படிப்பட்டவர்களை நிறைவேறவில்லை என்று நாம் காணுகின்றோம் ஆனால் ஆண்டவராக இயேசு அதாவது முதலாவது பூமிக்கு அவர் வருகிறதற்கு அவருக்கு அவருடைய அவருக்கு பாதைகளை சேவை அந்த இரட்சணத்தை மர்மக்கள் கண்டு அதனால் உண்டான பெற்றுக்கொவும் அந்த வழியை காண்பிக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார் அந்த வழியை காண்பித்தவர் முதல் பிரசங்கம் என்ன பண்ணால் எல்லோரும் மனம் திரும்பி ஒரு வழியை பின்பற்றுங்கள் பரலவர் சமீபமாக இருக்கிறது பாவங்களை மன்னித்து அவர்களை பரலகத்தில கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய முழுமையான நோக்கம் அலையலு அனுப்பினாரு அவர் பண்ணிய பிரசன்னம் என்ன என்றார் இதோ மனம் திரும்புங்கள் பரலவர் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்தார் அவர் ரட்சிப்பின் வழியை காண்பிப்பார் என்று சகரியா சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் யோகன் சாலைகள் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி அதோ வருகிறார் அந்த ரண்பித்தார் என்றுகரை அறிந்து வருகிறதற்கான நன்றி ஹலோ ஹலேயா தேவனுக்கு மயாவதாக ஆனபடினால அருமையான கத்தொழி பிள்ளைகளை யோவான் சாதகர் மாத்திரமல்ல அதை தொடர்ந்து எழும்பி எல்லா பிற சுத்துவார்களோ இது வழியை ஆயத்தார்கள் உலகத்தின் பாவத்தை அந்த அவர்களுடைய வெளிப்படுத்தினார் என்று சபை உருவான அண்டை அவர் என்ன பிரசங்கிறார் பாருங்க பெறு அருமையான கட்டுரை பிள்ளைகளை பூமிக்கு வந்த நோக்கம் நம்ம நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்காக நமது ஆண்டவருக்கு நாம் அதிகம் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர் பாவங்களை நீக்கி ஹ அவருக்கு நாமம் சூட்டப்பட வேண்டும் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்று தெருவாக்கின்படி அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் ஹெலே இது ரஷத்தை நம்முடைய கண்கள் கண்டிருக்கின்றது அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஹெலேலா பிறப்புக்கு முன்னால் அதாவது ஒரு மனிதன் சுமியன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் வெளிப்படுத்த குட்டியாக இருப்பார் கட்டளை இடுவார் பாவ மன்னிப்பாகிய சந்தோஷத்தை மணமக்களுக்கு அருள் செய்வார் என்று அந்த வெளிப்படுத்தல் அவர் பெற்ற நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தார் என்னுடைய வாழ்நாள் காலத்தில் அந்த இரட்சகர் தோன்றுவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அவர் தோன்றிய போது அவருக்கு ஒளிப்படுத்தல் உண்டாயிற்று அவரை தேவாலயத்திற்கு பேர் சோற்றுவதற்காக இயேசுவையை கொண்டு வந்த போது இவர் அங்கே வந்து அந்த பிள்ளையை கையில் ஏந்தி இப்படி அவர் சொன்னார் ஹலோ கண்டவரே உடைய லட்சணை தேர்ந்த கண்கள் கண்டதே இப்பொழுது அடியானை சமாதானத்தோடு போக என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை அந்த இரட்சத்தை நாம் கண்டுகொண்டதற்காக ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு ஊரிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்துவோமாக ஆண்டவர் ஆகிய தேவனுக்கு இயேசுக்கு பற்பல பெயர்கள் சூட்டப்பட்டது ஒன்று அதாவது இயேசு என்கிற பெயர் சூட்ட வேண்டும் அவர் பாவிகளை ரட்சிப்பார் அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக நாமத்தில் அவர் வழிபடுவார் என்று தேவ தூதனால் செய்தி அறிவிக்கப்பட்டது என்று நாம் காணுகிறோம் ஆனால் இந்த நாளில் இப்படிப்பட்ட நாளில் தான் மிகுதியான பாவம் மர்ம குடும்பத்தில் பெருகிக் கொண்டு வருகிறதை நாம் காணுகின்றோம் நம்ம இந்த நிலைக்கு அழைத்தபடினாலே இந்த ரட்சணியத்தை இந்த ரட்சிப்பின் வழியை நாம் கண்டுகொள்ள தேவன் உதவி செய்வதற்காக நன்றி சொல்ல வேண்டும் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளை பிறப்பை நினைவு கூற நான் வந்திருக்கின்றோம் வெளிப்பட்டார் இரண்டாவதாக தேவ செய்தி உண்டாயிற்று என்று நாம் காணுகிறோம் மத்திய முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்குமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் என்பதற்கு தேவ நம்மோடு பரிசு லாபத்திற்கு மைமை உண்டாவதாக ஒரு கன்னிகை கற்போதையாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானவேல் என்று பெயரிட வேண்டும் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அவர் இயேசு நாமத்தில் வெளிப்பட்டது காரியம் அது அவருக்கு ஒரு பெயர் கிடையாது ஆயிரம் நாமங்கள் சொட்டினாலும் அதை போக்க முடியாது என்று பக்தன் பாடியிருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஆதி மனிதன் ஆகிய ஆதாம் அவர் தேவனை இழந்து விட்டபடினார் தேவனுடைய உறவை ஐக்கியத்தை இழந்து விட்டபடினால் மறுபடியும் தேவன் இந்த உலகத்தில் ஏழை கோலம் எடுத்து ஒரு வர அவசியமாகிவிட்டது அவர் மனிதர் எடுத்து வர வேண்டியது காரணம் மனிதனோடு மறுபடியும் தங்குவதற்காக அந்த மனிதனோடு உறவாடுவதற்காக அவர் சுத்தம் கொண்டு இம்பானுவேல் என்கிற நாமத்தில் அவர் வெளிப்பட்டார் இம்பானுவேல் என்பதற்கு தேவன் கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் அருமையான இருக்கிற மனிதர்களுக்கு அதாவது ஐக்கியத்தை கொடுப்பதற்காக அவனுக்குள்ளே வந்து வாசம் செய்வதற்காக ஆண்டவராகிய தேவன் என்கிற வெளிப்பட்டார் என்று ஆண்டவரை அந்த இம்மானு மனிதர்களுக்கு சொல்லித்தருகின்ற அதாவது நான் பிதாவின் சித்தத்தை பிரியமான செய்து கொண்டே இருக்கிறபடியால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் தனியே இருக்க நீங்களும் தேவனுக்கு பிரியமானவை செய்தாலும் இம்மானுவேல் உங்களோடு கூட என்பதனுடைய அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மனுசுகுமாரன் உலகத்தில் வெளிப்பட்டார் அவர் உலகத்தில் காரியம் என்ன மனிதனை இழந்து விட்டார் ஏதேன் தோட்டத்தில் மனிதனோடு உள்ள அல்லது மனிதன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டபடியினால் அது மறுபடியும் தருவதற்காகத்தான் அவர் இம்மான் வேல் என்கிற வெளிப்பட்டார் நான் உங்களோடு கூட வாசமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் இப்படி செய்யுங்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியத்தை நமக்கு என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை ஏன் இதில் இருக்கிறது அந்த இம்மானுவேல் தான் சொல்லுகின்றார் அதாவது நான் பிதாவுக்கு பிரியமானதை தேவனுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறபடினால் அவர் என்னை தனியே என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் அதாவது என்றால் என்ன செய்ய வேண்டும் யார் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கிறார்களோ அவர்கள் அந்த இம்மானியோடு கூட எப்பொழுது இருப்பார்கள் அவர்களுக்குள்ளே அவர் இருப்பார் சொன்னார் இதோ வாசர் படி என்று கதவை தட்டுகிறேன் ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளார் பிரவேசித்து அவனோடு பூஜை பண்ணுவேன் அவனும் என்னோடு பண்ணுவான் அவனுக்குள்ளே போலவேளையில கிறிஸ்து பிறப்பை கொண்டாட நான் வந்திருக்கின்றோம் அருமையான தேவிட பிள்ளைகள பற்பல உலகம் கிறிஸ்து பிறப்பை தியானிக்கிறது காலத்தில கிறிஸ்துமஸ் அன்று லண்டன்ல இருந்தோம் அங்கே இப்பட கோலத்தை பார்த்தீர்கள் என்றால் தெருவெல்லாம் டபுள் எல்லாம் ஊரெல்லாம் பெரிய ஆடம்பரமாக பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஒரு மாசத்துக்கு முன்னாலே கவர்மெண்ட் லீவ் விட்டு விடுகிறது ஒரு மாசத்துக்கு முன்னாலே அந்த பண்டிகை கொண்டாடுகின்றார்கள் பண்டிகைகளை மக்களை எப்படி எல்லாமே அனுசரிக்கிறார்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் உள்கருத்து என்ன அதனுடைய அர்த்தம் என்ன இம்மானூர் என்பவருக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஒரு அர்த்தம் அந்த இயேசு பிறந்த அர்த்தம் என்ன என்றால் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும் முடியாத மனிதனுக்கு வந்தார் அந்த நிலையை புரிந்து கொண்டு பண்டிகை ஆராதிக்கிறவர்கள் பாக்கிவார்கள் அந்த கிருமையை தேவனவுக்கு தந்திருக்கிறதற்காக ஆண்டு நன்றி சொல்வோமாக தேவனுக்கு மயுமை உண்டாவதாக இம்மானவேல் என்று பெய விட வேண்டும் அதற்கு காரணம் மனிதனோடு தேவன் வந்து வாசம் பண்ண அவர் இம்மான்வேல் என்ற நாமத்திலே உலகத்தில் பிறந்திருக்கிறார் பிறக்கப் போகின்றார் ஆனபடி நான் அந்த இம்மானுவேல் ஒரு மனிதனோடு ஒரு ஆத்மாவோடு தங்கியிருக்க வேண்டும் என்றால் அவள் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் இல்லையா நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறபடி நான் பிதாயினோடு இருக்கிறார் நீ என் பிதாவுக்கு செய்தால் இம்மானுவேல் உங்களோடு கூட இருப்பார் என்று சொற்காகிறேன்பால் அருமையான கற்று நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள் அப்படி பரிசுத்தாவிய பெறுவீர்கள் என்று வசனத்தை வாசித்தோம் அப்படினால் நாமும் பாவம் என்று ஞானஸ்தானம் பெற்று பாவம் போக கழுவப்பட்டு நாம் இந்த நாட்களில் தேவ திருவசனம் எழுதிருக்கின்ற நாம் அந்த வழியை பின்பற்றுகிறபடி அருமையான கற்றுடன் பிள்ளைகளே பிதாவுக்கு பிரியமானது செய்ய வேண்டும் என்ன பதினாலாவது வாக்கியம் பிரதித்தனமாக ஒருவன் எண்ணில் அன்பாக இருந்தால் அவன் வசனத்தை கை அவனின் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனத்தில் வந்து அவனோடு வாசம் சொல்லுகின்றார் அன்பு கூறுகிறது எப்படி அன்பு கூறுகிறார்கள் பற்பல வகையிலேயும் இன்று தேவனில் அன்புகிறோம் என்று நான் பார்க்கின்றோம் ரொம்ப பரிதாபமான சூழலை சில இடங்களில் பார்க்கும் போது ரோட்டு வரங்களில் ஒரு பெண்ணினுடைய கையில் ஒரு குழந்தை கையில் வைத்து கொண்டு அந்த இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி செய்கின்றார்கள் இயேசு அண்டு பாராட்டுகிறது போல செய்கிறாரு நம்முடைய சகோதரர் ஒருவர்கள் என்னிடத்தில் நேற்று போன் பண்ணினார் நம்முடைய ஆலயத்துக்கு முன்னால கர்த்தர் கோடு கட்டியிருக்கிறார்கள் ஒரே வெளிச்சமாக நம்ம மைவையாக ஆலயம் அந்த பக்கம் இருக்கிற இருக்கிறது ஜனங்கள் வருங்கிறதும் போகிறதும் ஆக இருக்கிறது லட்சக்கணக்கில் என்ன செய்கிறாங்க கத்தரிக்கு கூடு செய்கிறாங்க அதில் அதாவது பல மாதம் பிறகு எங்கள் வைத்து ஏசு கிறிஸ்துவ தொட்டில சின்ன பிள்ளையாக கிடைத்திருக்கிறது போல காட்டி இப்படி அன்பை பாராட்டுகிறார்கள் அருமையான கற்றுட பிள்ளைகளை பல வகையிலேயும் வழிபாடு நடக்கிற இந்த காலத்தில் நம்மையோ ஆண்டவராகி தேவோ ராக கர்த்தரி சோத்தரிவோ அலையலையா இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நம்மிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டுக் அதற்காக கர்த்தர்கள் சோத்திரம் அகலேலூயா அவர் மனுமக்களை ரட்சித்து தம்மோடு கூட அமரச் இந்த பூமிக்கு வந்தார் நம்ம அது நிறைவேறிக் கொண்டே இருக்கு ஒரு நாள் அங்கே போய்விடுவோம் அந்த கிருமை தேவன் கொடுத்திருக்கிறதற்காக இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி சொல்ல வேண்டும் ரட்சிப்பின் வழியை காண்பிக்க ஒரு யோகான் சாதகரை கர்த்தர் எழுப்பினார் அந்த யோகான் சாதகரை என்ன சொன்னார் இதோ வருகிறார் இதோ ரட்சணியம் வந்து கொண்டிருக்கின்றது வழி ஆயத்தம் பண்ணங்கள் மனம் என்று அவர் சொன்னார் வழியை காத்தார் வழியை அழித்து போட்டார்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அதுல அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மனதை பொழைய வாழ்க்கை விட்டு மனம் திரும்புங்கள் நீங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பார் அனைபடினால ஞானஸ்தானம் என்று சொல்லி எோ வகையிலே நடக்கிறது நம்முடைய சபையிலேயும் ஒவ்வொரு ஜனவரி ஒன்னாம் தேதி நாம் ஞானஸ் நடத்தி கொண்டு இருந்தோம் இப்போ குளிர்காலமாக இருக்கிறபடி நாள நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படியே பல இடங்களில் இந்த வருட பரப்பை மற்ற நாட்களில் ஞானஸ்நானம் நடக்கிறது ரட்சிப்பின் வழி என்ன எரிசனைத்தார் யூதியாதார் யோர்தான் யாவரும் யோகா நடத்தினோம் என்ன பண்ணாங்க பாவங்களை அறிக்கை பெற்றார்கள் என்று எழுதியின் வழி இந்த சரியாக காண்பித்தான் வழியை பின்பற்றினார் வழியை காண்பிப்பதற்கு யோகா எழுப்பினது போல இந்த கடைசி காலத்திலேயே அந்த வழியை தெரிந்தவர்களை எழுப்பி இருக்கிறார் நன்றி செலுத்துகிறேன் காலங்களிலேயும் அதாவது எழுப்பினார்கள் கழுவப்படு என்றும் திரும்பி பாவம் அனுப்புகின்ற ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் அவர் சொன்னார் அதுதான் ரட்சிப்பின் வழி அதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் வந்த வழி அவர் காண்பித்தார் அவர் முதலாவது ஞானஸ்தானம் எடுத்தார் அவர் வருஷத்தாய் பெற்றார் அந்த வழியை மக்களுக்கு அவர் காண்பித்தார் என்று நாம் காணுகின்றோம் அந்த இன்று பெற்றுக்கொள்ள முடியாத இம்மாறுவியல் என்ற பெயரிட கண்ணிகை கற்போதைய குமாரணி பெறுவாள் அவருக்கு இம்மாநியல் என்று பெயரிடுவார்கள் இம்மாறுவியல் என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த இம்மானுவே இந்த லோகத்துக்கு வந்த பக்கம் நம்மளை நிறைவேற நமக்குள்ளே இருக்கிறார் சோத்திரம் என்ற மகிழுகிறோம் அதனால் அந்த இம்மானுவேன் நமக்குள்ளே இருக்கிறபடினால ஆண்டவரை நாம் சோதனைப்பமாக கத்துடைய வழியை அவன் காண்பிப்பது மாத்திரமல்ல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார் வசனத்தை யார் கை கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்குள்ளே வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம் ஹலே லுயா ஹலே லுயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஒருவன் எண்ணில் அன்பா இருந்தால் வசனத்தை கை நாங்கள் வந்து அவனுக்குள்ளே வாசனம் பண்ணுவோம் என்று இறை வாக்கு சொல்கிறபடினாலே கத்துடைய நாம் கை கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து எல்லா வசனங்களையும் நாம் கை கொள்ள வேண்டும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற எல்லா சத்தியும் நமக்குள்ளே சம்ப மகிழ்ச்சியோடு நமக்குள்ளே ஒரு வாசமாக இருப்பார் என்று கத்தடைய வார்த்தை சொல்கிறதற்காக ஆண்டவரை நாம் சோதனைப்பமாக ஹலே லோய்யா ஹலே லோயா வேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒன்றிய அப்படி வாசிக்கிறோம் ஒன்று ஒன்று முதலிகாரம் நீங்களும் எங்களுடைய ஐக்கிய முன்னர் ஆகும்படி நீங்களும் எங்களோடு கூட ஐக்கிய முன்னாகும்படி நாங்கள் கண்டும் நாங்கள் கண்டும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய ஐக்கியம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் அந்த இம்மான ஐக்கியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரியோடு ஐக்கியம் இருக்கின்றது நாம் ஏன் தனியாக ஒரு செப்பரேட் ஒரு கூட்டமாக ஆராதிக்கிறோம் மற்ற இடங்களிலே தேவன் இல்லையா என்ற கேள்வி பலருக்கு எழுப்புகின்றது சிலர் சொல்வார்கள் மரியமா இல்லாமல்யேசு பிள்ளை தாய் இல்லாமல் பிள்ளை எப்படி வந்தது என்று சொல்வார்கள் படிப்பட வேண்டும் என்று கூட்டம் உலகத்தில் இருக்கிறது கிறிஸ்தவ பேராலை நான் ஒரு நாள் பைபிளை படிக்கும் போது ஒன்றிப்பு படித்தேன் சாஸ்திரிகள் போய் அங்கே இயேசுவை பார்ப்பதற்காக சென்றார்கள் சென்றபோது அங்கே போய் அந்த பிள்ளையும் தாயையும் கண்டு பணிந்து கொண்டார்கள் எழுதியிருக்கிறார் முதலாதிகாரம் பதினோராவது வாக்கிய தேவாசி பாபு அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகியும் மரியாதையும் கண்டு மரியாதையும் பிள்ளையும் கண்டு விழுந்து அதை பணிந்து கொண்டு ங்கள் பொ திறந்து கொண்ட தாய்ந்து கொள்ள இல்லை என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்கு மய்மே அருமையான கச்சிட பிள்ளைகளே நம் தெளிவாக நோக்கம் என்ன என்பதை நாம் இன்றி தேவனுடன் அருளிய வார்த்தைகளை அவருடைய வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கின்றபடியினால் இன்னும் நம்மளுக்கூட கருத்தர் வாசமாக இருக்கின்றார் சொல்லுகின்றார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரி கிறிஸ்தோடு கூட இருக்கிறது சொல்லும் என்று நமக்கு அருளியிருக்கிறார் அதற்காக நன்றி சொல்வோமாக வேண்டும் இம் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் அதான் அந்த இம்மானுவேல் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் அவருக்கு இருக்கிற பாதுகாப்பும் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சியும் எவ்வளவு பெரிய என்பது அதாவது இங்கே சங்கீதக்காரன் தாவித ராஜா எழுதும்போது எழுதுகிறார் பாருங்க சங்கீத இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த இந்த உலகம் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கி இந்த இரண்டு தான் ஏசு மானிட அவதாரம் எடுத்து வந்தால் அது இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கி நான் நடந்தாலும் உலகத்தில் வாழ்ந்தாலும் பொக்குமது இந்த இம்மானுவேலோடு கூட வாழ்கின்றவர்களுக்கு என்ன என்ன என்ன என்றால் அதாவது இந்த மரண இருசத்துல பலமான பாடுகள் துன்பங்கள் பிரயாசங்கள் பலமான நருக்குத்தின் மத்தியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய கையில் என்ன இருக்கிறது போலும் தடியும் இருக்கிறது மே இருந்த எழுதுகின்ற கோலும் தடியும் இருக்கிறபடினால் அதற்கு ஒரு தைரியம் இருக்கும் பஞ்சம் ஏற்பட்டாலும் சரி இந்த பூமியில் மலைச்சாட்சி ஏற்பட்டு புல் போன்றுகள் இல்லாமல் போனாலும் சரி என்னுடைய வேட்பன் கையில் ஒரு கோல் இருக்கிறது அந்த கோலினால மரத்தில் உச்சல இருக்கிறார்கள் நம்பிக்கை ஏற்படும் தடியிருக்கிறது எந்த எதிர்த்திகளை குறித்து நிறைய உண்டு மேற்பின் கையில தடியிருக்கிறது என்று அந்த தைரியத்தில் தூரத்தில் அப்படிப்பட்ட துஸ்த மிருகங்களை பிரிப்போட வந்தாலும் தடிநாள் உதைத்துக் கொண்டு போடுவார் என்னை காப்பாற்றுவார் என்கிற தைரியம் யாருக்கு ஏற்படும் தேவனோடு இருக்கிறவர்களுக்கு இந்த தைரியம் ஏற்படும் அலேலையா உலகத்தில் எவ்வளவு பெரிய மிரட்டல் ஏற்பட்டாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அதிகாரம் தேவன் சத்துருவை முறியடித்து போடுவார் எனக்கு தீமை செய்ய சக்திகளை கீழ்படுத்தி போடுவார் எவ்வளவு பெரிய நெருக்கடியில் ஏற்பட்டாலும் என்னை போஷிப்பதற்கு கையில கோல் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கும் என்னோடு கூட இருக்கிறேன் இந்த மரண தேசத்துல இருநிறைந்த தேசத்துல மரணத்தின் பிள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்பை நான் பயப்படுவேன் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் நமக்கு ஏற்பட்டிருக்கிற தைரியம் இருக்கிற பாதுகாப்பு நமக்கு இருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதன் உணர்ந்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் இளையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆனப்படி நல்லா தேவையான பிள்ளைகளே ஏவனாகி கருத்தன் மோச மரணமடைந்த பிறகு யோசுவா கலங்கினார் என்னோடு கூட இருந்தவர் போய்விட்டாரே நான் என்ன செய்வேன் என்று ஆண்டு சொன்னார் யோசுவா முதலாவதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்துல சொன்னார் அவது மோசையோடு இருந்தது போல மோச போய்விட்டதாக கலங்காது அந்த மோசையோட நான் இருந்தேன் அல்லவா அதுதே உன் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுங்களா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் நமக்கு ஒரு தைரியம் என்றால் என்ன தைரியம் காணுகின்றவைகளெல்லாம் இரவு எல்லாமே அதாவது தற்காலிகத்துக்குரியவைகள் இவர் ஒருவர் தான் நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு போகிறவர் அவர்தான் மாறாதவர் என்று நாம் காணுகின்றோம் அந்த மாறாத தேவன் யோசாவிடத்தில் சொல்லுகிறார் மோச இருந்து நான் செய்த எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தேன் அல்லவா உன்னோடு கூட இருந்து செய்வேன் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார் ஹெலே லுய்யா ஹெலே கூட இருந்தது இதே இம்மான் தான் ஹலோ இஸ்ரோல் ஜனங்களை எகிர்ச்சில் இருந்து வழி நடத்தி கொண்டு வந்தது பத்தாதிகாரத்தில் எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார் என்றால் அதாவது அவர் இஸ்ரோவேல் ஜனங்கள் வழி வரும்போது நடந்த அற்புதங்கள்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால் அவர்களோடு சென்ற ஞான கண்மலின் தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்து அந்த மோசையோடு இருந்த அந்த இருப்படமாட்டீர் என்னோடு கூட இருக்கிற வேண்டும் என்பதற்கு தேவன் நம்ம இருக்கிறார் என்று அர்த்தவான் இந்த பூரகத்துக்கு வந்த நோக்கம் நம்மோடு கூட இருக்கும் முடியாத அவர் நம்மோடு இருக்கின்றார் அவருடைய கையில கோலம் தடியும் இருக்கின்றது என்னை தேற்றும் முடியாத கோலம் தடியும் என்னை தேற்றோம் என்னை தைரியப்படுத்தோம் மேற்பென் என்னை காப்பாற்றுவார் என்று தைரியம் எனக்கு உண்டு என்று சொல்லா சுவாமி நிறைவேற்றப்பட்டது ரஷ் பெற்றுக் கொண்டோம் ஹெலேலு என்கிற பெயரோட இரண்டு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அந்த ஒரு ஆயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நம்ம நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவருக்குமானுவேல் என்று பெயரிடுவாரே இம்மானுவேல் என்பவருக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் அந்த அர்த்தத்தின்படி அந்த அர்த்தத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் அந்த உண்மையை சரியாக கண்டுகொண்டோம் அதை நாம் பெற்றுக் கொண்டோம் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக மூன்றாவதாக புஸ்வகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறான் கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பு ஆகிய இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்து பிறப்பினால் ஏற்பட்ட அந்த மகத்துவமான சாக்கியத்தை நாம் பெற்றுக் கொண்டதற்காக அதிகம் நாம் நன்றி அவர் வந்து அவர் வருகிற பிறக்கிற நோக்கம் பெ அதிகமாக களைகூற வேண்டும் மூன்றாவதாக இங்கே பார்க்கிறோம் அவர் சமாதான பிரபு என்கிற நாமத்தில் வெளிப்படுவார் என்று வாசிக்கலாம் நமக்கு ஒரு பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்துவம் அவர் போலின் மேல் இருக்கும் நாம ஆ வல்லமையுள்ளேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்ன படம் அவருடைய நாமம் சமாதான பிரபு என்ன பண்ணம் என்ன சமாதான பிரபு அவரை யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ யார் யாருடைய வழியை பின்பற்றுகின்றார்களோ யார் யார் அவர் அவருடைய பாவமனிப்பாக ரக்சிப்பை பெற்றிருக்கின்றார்களோ அந்த இமானுவில்து வந்த கிறிஸ்துவின் ஆவியை யார் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் பாக்குவார்கள் அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று அவருக்கு ஒரு நாமம் சூட்டப்பட்டது என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு நான் இங்கே மேற்பர்கள் அக்காலத்தில் வந்து காவல் காத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இங்கே தூதர்கள் தூதகனங்கள் என்ன பாடுகிறார்கள் பாருங்க இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வாசனங்களை வாசிக்கலாம் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் பூமியிலே சமாதானமும் பிரியமோ பிறப்பி நிமித்தமாக சமாதானம் பூமிக்கு சமாதானம் வந்தது இருட்டா இருக்கிற ஒரு டார்ச் லைட் அடிக்கும் அந்த இருட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகும் பாருங்க அப்படி போல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அண்டவராக மூலமாக அதாவது மனிதர்கள் மூலமாக மகிமையும் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த சமாதான பிரபு இந்த பூமியில தோன்றினால் இந்த பூமிக்கு சமாதானம் இருக்கிறது பாருங்க இந்த நாளிதழ் பூமியில எவ்வளவு பெரிய கொடிய பாவங்கள் நடக்கிறது பாருங்க இவைத்திலேயும் ஒரு வெளிச்சம் இந்த பூமியில் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிறபடி அவருக்கு அவருடைய நாமம் அதாவது சமாதான பிரபு எனப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் தருகிற இந்த சந்தோஷத்தை குறித்து அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும் இந்த சந்தோஷம் புத்தாடை பட்டாடை கட்டுகிறது ஆகாரங்கள் சாப்பிடுகிறதுனால் அல்ல வேறு இந்த லோகத்தில் வசி வீடு வாசலை உண்டாகிற சந்தோஷமோ அல்ல நெருக்கத்தின் மத்தியிலேயோ ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்குள்ளே போங்கும் போய் விட்டு வந்த பார்க்கும் போது அவர் ரச்சகராக போய்விட்டபடி மிகுந்த துக்கத்தோடு ஒருவர் ஒருவர் பேசிக்கொண்டே வந்தார்கள் அவர் நமக்கு ராஜாவா இருப்பார் நம்மை காப்பாற்றுவார் நமக்கு பெருமை தேடி வருவார்கள் என்ன அவர் போய்விட்டாரு என்று கலங்கி கொண்டு வருகிற நேரத்தில் அவர்களோடு வந்து பேசிக் கொண்டே வந்தார் கூட வந்தபடி நான் என்ன ஆயிட்டான் குழந்தைகிறது போல சந்தோஷம் அவர் சொல்லுகிறார் அவர்களோடு கூட பேசும் போது குழந்தை விட்டு போல சந்தோஷம் வந்தது என்று சொல்லுகின்றார்கள் ஆம் தேவனுடைய பிள்ளைகள அன்பராகிய தேவன் இந்த புரோகத்துல வந்த காரணம் சமாதானத்தை கொ பேர் பட்டவர்களாயிருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் மரக்கவலைகள் பாடங்கள் இருந்தாலும் சரி அந்த ரட்சகர் யாரோடு கூட இருக்கிறாரோ அந்த இம்மானுவியல் யாரோடு கூட இருக்கிறாரோ இருக்கிறாரோ அவர்களுக்கு சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் உண்டு அள்ளி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் பற்றாக்குறை அல்ல சமாதான பிரபுவாக இருக்கிற அப்படின்னால அப்படி செய்கின்றார் ஒரு சமுத்திரத்துக்குள்ள கடலுக்குள்ளே ஒரு மலை இருந்தது ஒரு பாறை அந்த பாறைக்குள்ளே ஒரு பறவை கூடுகட்டி கூட இருந்தது கடலிலே கொந்தடிப்பு பாறை வந்து மோதுகிறது அலைகள் வந்து மோதி அடிக்கிறது அந்த பறவைகளை இருந்து பாட்டு பாடிக்கொண்டே இருக்கின்றேன் என்ன தைரியம் கற்பாறை மேல் குடியிருக்கின்றோம் பாருக்குள்ளே குடு கட்டி இந்த பாறை இந்த அலை உடைக்காது இந்த பாறை சேதப்படுத்த பாறை சேதப்படுத்தமானால் என்னையும் என்னுடைய குடாலத்தையும் சேதப்படுத்த முடியும் அப்படினாலும் இந்த பாறை எவ்வளவு சமுத்திரம் இந்த மோஜனாரும் சரி இந்த பாறை உடைக்காது என்கிற தைரியத்தில் என்ன படுகிறது பாட்டு பாடுகிறது கிறிஸ்து அந்த கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கின்றார் நாம் அவருக்குள்ளே இருக்கின்றோம் அவருக்குள்ளே நாம் வாழ்கின்றோம் நம்முடைய ஜீவி அவருக்குள்ளே இருக்கின்றது அதுபடினால இந்த ஞான கண்மலையாகி கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பறவைகளை மாதிரி எவ்வளவு பெரிய நாலு பக்கம் சூழலை வெறுக்கி வந்தாலும் பாட்டு பாடு கிறிஸ்து இன்னும் சில நிமிடங்களிலே சிலுவையில் அறியப்பட போகின்றார் அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் நான் என்ன கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் மரணமாக சிலுவையில் அழிக்கப்பட்டு மரணமாகி விடுவேன் போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார் அதேமாக இந்த மை சமாதானத்தை யாருடையாரோ அவர்களும் இந்த சமாதானத்தை கூறுவார்கள் இவருடைய வீட்டிலே பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் இவருடைய வாழ்க்கையில பல நெருக்கடிகள் உண்டாயிருக்கும் இவர் இன்னொரு மரண வீட்டுக்கு போகும்போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் சமாதானத்தை கூறுகிறார் கவலைப்படாதங்க கவலைப்படாதங்க கர்த்திருக்கிறார் நம்மோடு என்ற தைரியத்தை கூறுகிறார்கள் இல்லாதவர்கள் சேர்ந்து அழுவார்கள் அப்படி அல்ல அவருக்கு மரண வேலை நெருங்கி இருக்கிறது அந்த நேரத்தில் சீடலை பார்த்து சொன்னார் யோன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாய்க்கிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இன்று உலகம் அதாவது அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு பயப்படாமலுக்கு இருப்பதாக உங்களுக்கு கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனுக்கு மயமதாக சுவாசமா இருக்கிறது அந்த சமாதான பிரபு உங்களோடு கூட இருக்கிறபடியால் உங்களுக்கு கலங்க வேண்டாம் ஹெலையில என்னுடைய சமாதானத்தை நான் கொண்டு வந்த சமாதானத்தை என்னோடு கூட நான் கொண்டு போகவில்லை அதே உங்களுக்கு வைத்து போகிறேன் பெரும் பெரும் அற்புதங்களை செய்தார்கள் மனந்திரும்பை செய்தார்கள் அவர்கள் போய்விட்டார்கள் அவர்கள் போனார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருமை இங்கேதான் இருக்கிறது இங்கேதான் இருக்கிறது ஏ சுவாமி நான் போகிறேன் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல உலகம் பிரகாரம் உலக பிரகாரமாக மனிதன் எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சுவாமி சொன்னார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை அண்டவராக எஸ் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக மனிதனுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக அவருக்கு நாமம் சூட்டப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது இரண்டாவதாக இதோ ஒரு கன்னிகை கற்போதையாக இருக்கும் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அருத்தம் அதனுடைய பொருள் அதுதான் இயேசு பிறந்தது இதற்காக உள்ளத்தில் உள்ள வயதிலே இது எங்கும் எங்கும் சாத்திடுவோம் அப்படிப்பட்டவர்கள் தான் பாடி இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் பாட முடியும் இப்ப நம்முடைய உள்ளத்துல இயேசு பிறந்த இருக்கின்றார் நம்முடைய உள்ளத்துல வந்து வாசமா இருக்கின்றார் எனக்குள்ளார் ஹர் எனக்குள்ள இருக்கிற முடியினால் எனக்கு என்னது சந்தோஷம் சந்தோஷம் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க கூடிய அந்த நெற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அந்த கிருவை தேவன் கொடுத்திருக்கிறார் அவர்கள் படைந்து கொண்டார்கள் பெற்றார்கள் என்ன தெரியாது நாம் அந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கின்றோம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்த நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் நமக்குள்ளே வாசமாக நமக்கு எல்லாவற்றிலும் சமாதானத்தை அருளிக்கொண்டே இருக்கிறார் ஒரு குறிக்கப்பட்ட அளவில் நதியை போல அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு நான் இளையிலோயா இளையிலோயா இளையலேயா தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான கற்றலை பிள்ளைகளே ஆனால அப்போ சொல்லு சொன்னார் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்த மறுபடியும் சொல்லுகிறேன் பலருக்கு தேவைப்படாத சிலருக்கு தேவைப்படும் அது அவசியம் அப்படி நல்ல சொல்லுகிறான் சந்தோஷமாயிருக்கேன் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகின்றார் இளையில இல்லையில அவர் எப்போஷமா இருந்தார் மேலும் சந்தோஷமாயிருக்க எல்லாம் நமக்கு ஏற்கைகூடி வரும்போது எல்லாம் நிறைவாக இருக்கும் போது அல்ல உலகம் கொடுக்கிற பிரகாரம் சந்தோஷம் இல்லை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சுவனி சொன்ன கற்றுடைய பிள்ளைகள நமக்கு அந்த கிருமி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சின்ன பயனாக இருக்கும் எனக்குள்ளே ஒரு வெளிப்படுத்தல் போல நான் பாவியாகத்தான் இருந்தேன் எனக்குள்ளே இருந்த ஒரு பாடல் ஆனால் கவிஞன் பாடியிருக்கிறான் என்னத்தையும் நினைத்து ஆனால் எனக்கு ஒரு எதிர்காலம் தெரிந்து கொண்டே இருந்தது எதிர்காலம் எதிர்காலம் என்னுடைய மனதிலே தெரிந்து கொண்டது எதிர்காலம் என்னுடைய உள்ளத்தில் துணித்து கொண்டே இருந்தது இல்லையிலா இல்லையிலா அந்த எதிர்காலம் என் வாழ்க்கையை நிறைவேறி கொண்டிருக்கிறது இல்லையிலையா இப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான காலம் இருக்கிறது என்பதை நான் சின்ன வயதிலேயே ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் உள்ளத்தில் தெரிகிறது என்று ஒரு கவிஞம் பாடியிருக்கிறான் அவனுக்கு என்ன எதிர்காலத்தில் தான் பாடினான் என்று எனக்கு தெரியாது அது பற்றி நான் சினிமா தேட்டருக்கும் போல சினிமா பார்த்ததும் இல்லை பற்றி எனக்கு அர்த்தமும் தெரியாது ஆனால் எனக்குள்ளே தெரிந்தது பற்றி அறிவிக்கிறது போல எனக்கு தெரிந்தது இந்த நாளை நான் அனுபவிக்கிறேன் வாழ்க்கையில் பல சுமைகள் வந்து சுமத்தினாலும் வந்து ஒரு வாரமாக பெரிய சுமை பாரத்தில் கடருடைய காரியத்தின் நிமித்தமாக இருக்கிறேன் இவைகளின் மத்திலேயும் இரண்டு உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கின்றது நானும் இந்த நாட்களில என்னுடைய எனக்கு தோன்றிய அந்த தேவ தரிசனம் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக அந்த ஒரு சோத்திரம் ஹலே லோயா ஹலேயா ஹலே லோயா தேவனுக்கு மைமை ஆனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளை நம்ம கருத்திருக்க மகிழ்ச்சி அடைவோம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை காத்துக்கொள்வோம் தேவன் தந்திருக்கிற சந்தோஷத்தை காத்துக்கொள்வோம் நமக்குள் இருந்து விருத்தி அடைந்து அதிகப்படட்டும் இழந்தவர்களுக்கு தான் அதனுடைய மேன்மையை தெரியும் தாவிதராஜா ஒரு தடவை இந்த லட்சுமி சந்தோஷத்தை இழந்து விட்டார் இழந்து விட்டபடியினால் அவர் சொல்லுகிறார் என்னுடைய கையின் மேல் பாரமாக இருக்கிறபடினால் என்னுடைய சாரம் கிருஷ்ணகால வறட்சி போல என்று அவர் சொல்லுகிறார் லட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகம் என்னை தாங்கும்படி செய்யும் என்று அவர் சொல்லுகிறது நாம் இங்கே காணுகிற ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் நான் இப்படி வாசிக்கிற இரண்டாவது வாக்கியத்துல இப்படி நாம் காணகின்றோம் போய்விட்டதுபடி செய்யும் என்று சொன்னார் அந்த ரட்சியின் சந்தோஷத்தை பெறாதவர்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியாது பெற்று அதில் குறைபடுகிறவர்களுக்கு தான் இந்த புலம்பல் ஏற்படும் என்று நாம் காணுகின்றோம் கற்றிட பிள்ளைகளை கத்தடைய வேதத்திலே நாம் காண்கின்ற பிரகாரம் இயேசுவின் பிறப்பை கொண்டாட நாம் வந்திருக்கின்றோம் மற்ற உலக மனிதர்கள் கொண்டாடுகின்றது போல நாம் அந்த நாளை இந்த நாளை அனுஷ்டிக்கவில்லை ஒரு நாள் அனுஷித்தோம் அந்த பிரகாரம் செய்தோம் அந்த நாள் இல்லாத பாவங்களை செய்து கொண்டு அலைந்தோம் இந்த நாட்களிலேயோ கர்த்தராகி தேவன் இந்த பூமியிலே பிறந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டு ஒரு ஸ்தோத்ரி பொம்மாக பாடல் பாடினாலும் வசனத்தை வாசித்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து இருக்கிறது என்று மூணு பாட்டு பாடலும் பிறப்பைப் அந்த பாடல்களை பாடும்போது நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்து பாடுகிறது லேலுயா பத்தம் சொன்னால் நான் பாடும்போது உதடுகள் மாத்திரமல்ல என்னுடைய இருதயமும் சேர்ந்து கம்பீர்த்த மகிழ்கிறது என்று சொன்னார் அந்த அனுபவத்துக்குள்ளாக வைத்திருக்கிறபடினாலேயா இந்த நிறைவேற்றப்பட்டிருக்க சந்தோஷப்படும் இம்மாறிவேல் என்ற நாமத்தில் வந்தபடி நான் அந்த நோக்கம் அமிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பெரும்பகுதி வேறாகிய நாம் அந்த மாரணாகிய கிறிஸ்தவனுடைய ஆவியை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் அவர் நமக்குள்ளேயே வாசமாக இருக்கின்றார் அதற்காக நன்றி கண்ணிகை கற்போதையாகி குமாரணி பெறுவார் அவர் நாமம் அதிசயமானது அவருடைய ஆலோசனைகார்த்த நித்யபிதா சமாதான பிரபு எனப்படும் நாமத்திற்கு ஒரு பெயர் சமாதான பிரபு என்ற பெயர் அந்த சமாதான நமக்குள்ள சமாதானம் வந்திருக்கிறதற்காக ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் மாத்திரமல்ல எப்பொழுதுமே பாடுவோம் இயேசு பிறந்தார் உள்ள மதில் அது எங்கும் எங்கும் சாற்றிடுவார் வருகிறவர்களுக்கெல்லாம் அதை நாம் சாற்றுவோம் அதை நாம் தெரியப்படுத்துவோம் கதராய் தேவன் நம்மை ஆசிர்விப்பாரே அலையலா தேவனுக்கு